ஒரு நன்றினிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழ தெரிவதும் இல்லை ஆம் நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழ தெரிவதும் இல்லை நன்றி வணக்கம்